ிமல்பு பிரண கஷையோ ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபோகாயத்திக சார்வாக்க சம்பந்தினியும் திருஷ்டி ஆத்ம மறுபிறப்பு என்பது கிடையாது கடவுள் இல்லை புண்ணியம் இல்லை பாபம் இல்லை சொர்க்கம் நரகம் என்பது இல்லை முக்தி என்பதும் கிடையாது எல்லாம் புரோஹிதர்களின் தந்திரங்கள் அதனால் ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டபிய இந்த பார்வையை உடையவர்களாய் அப்படின்னா என்னர்த்தம் இந்த மாதிரி எண்ணத்தை உடையவர்களாய் நஷ்டாத்மான தங்கள் வாழ்க்கையை நாசம் செய்து கொள்ளுகிறார்கள் எதற்காக பகவான் உடம்பை கொடுத்தாரோ அந்த உடம்பை எதுக்கு நல்லதுக்கு பயன்படுத்தணுமோ அதை பண்ணுறதில்லை இவனும் சத்காரியம் பண்ண மாட்டான் இன்னொரு தன்னுடைய சத்காரியத்தையும் கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான் கிருஷ்ணர் திரௌபதிக்கு வஸ்திரம் கொடுத்ததை பற்றி சொல்லலாம் இல்லையா அதை விட்டுட்டான் கோபிக்கா ஸ்திரீகளோட வஸ்திரத்தை அபகரணம் பண்ணுறான் ஜலக்ரீடா சமாசக்த கோபி வஸ்திராபஹாரிணே நம அதை சொல்கிறான் திரௌபதி மான சம்ரக்ஷகாய நமஹான்னு சொல்லப்படாது புத்தி குருக்கட்டாக போகிறது அல்ப புத்தைய வெரி பிட்டி அல்பம் ரொம்ப மட்டமான புத்தி ஆஹா அல்புத்தி ஆஹா அல்ப புத்தையா அல்ப புத்தையான ரொம்ப ரொம்ப ரொம்ப மட்டமான புத்தி புரியறதே உனக்கு தான் இதுதான் வள்ளுவர் இதுக்கு பேர் தான் புல்லறிவாண்மைன்னார் புல்லறிவாண்மைங்கிற அதுதான் அல்ப புத்தி புல்லறிவுன்னா ஸ்மால் வெறும் ரொம்ப நேரோ மைண்டட்னு அர்த்தம் குறுகிய மனப்பான்மை அல்பமான புத்தி பறந்து விரிந்த மனம் இல்லை ப்ராட் அவுட்லுக் இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்ப புத்தையாக அதனால் சும்மா இருப்பானான் என்ன பண்ணுவான் எந்த இதையாக பிரச்சாரம் பண்ணி இதை பிரிசாக்கிண்டே இருப்பான் அதாவது உக்ர கர்மான ஜகதாக அகிதாக உக்ர கர்மான சந்தகா க்ஷயாய பிரபவந்தி ஜகதா க்ஷயாய பிரபவந்தி யாருக்கும் நன்மையவே நினைக்க மாட்டான் எல்லாரையும் துன்புறுத்தின் இருப்பான் துன்புறுத்தின் மனிதனை மதீம்பா ஆனால் மிதிப்பான் இப்போ மனிதனை மதி மதத்தை மிதின்னா கேட்டிருக்கீங்களோ மதத்தை மிதி மனிதனை மதீனா அப்போ இன்னொரு மனிதன் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது அவனை போய் மிதிக்கிற பெரும்பாலானவர்கள் கடைப்பிடிக்கிறத போய் எதுக்கு இது பண்ணுறேன் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா அகிதாக யாருக்கும் நல்லதையே நினைக்க மாட்டான் யாருக்கும் நன்மையே நினைக்க மாட்டான் அவனுக்கு கருணை இறக்கம் பணிவுலாம் வராது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த துவேஷிக்கு நாஸ்திக் ஈஸ்வரத்வேஷி பிரம்மத்வேஷி சாஸ்திரத்வேஷி அவனுக்கெல்லாம் எப்படி வரும் இறக்க குணம் இதெல்லாம் வரும் எப்போ பார்த்தாலும் இன்னொருத்தரை புண்படுத்த கேட்டால் என்னென்னா நீ அறியாமையில் இருக்கே அதுக்காக நான் சொல்கிறேங்கிறான் நான் அறியாமையில் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் வா உட்காந்து பேசலான்னா நான் உட்காந்தெல்லாம் பேச முடியாது இது வந்து இப்போ ஜனங்களுக்கு ஆனால் பாவம் சாதாரண ஜனங்கள்லாம் அதை உண்மையுன்னு நம்பிவிடுறாங்க பாவம் அப்போ நம்மளும் சரி இப்போ சொல்லி வைப்போம் சொல்கிறது ஆஹா அகிதாஹா அகிதாகனா என்ன அர்த்தம் தங்களுக்கும் நன்மை செய்து கொள்ள மாட்டார்கள் பிறருக்கும் நன்மை செய்ய மாட்டார்கள் இப்போது இவர் சொல்லியிருக்கார் பர்தகரி ஒரு ஸ்லோகன் சொல்கிறார் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை அழித்து கொண்டு சமூகத்துக்கு நல்லது செய்வார்கள் சில பேர் என்ன நினைப்பார்கள்னால் தானும் நல்லா இருக்கணும் மற்றவனும் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் இன்னொரு குரூப் இருக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டால் அது வந்து தான் நல்லா இருந்தால் போகிறோம் எல்லோரும் நாசமாக போகணும்னு நினைக்கிறது அதுக்கு அடுத்தது இன்னொரு கூட்டம் இருக்குது ஆமாம் நீயும் நாசமாக போகணும் நானும் நாசமாக போகணும் அவங்களை பற்றி என்ன சொல்கிறது ஆக தன்னை அழித்து சமூகத்துக்கு நன்மை செய்பவர்கள் தானும் நன்றாக இருக்க வேண்டும் பிறரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் மத்தியமர்கள் பரம சாத்திரிக்க என்ன பண்ணுறான்னா நான் போனால் போயிட்டு போகிறேன் உலகம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையவே தியாகம் பண்ணி சமூகத்துக்கு செய்கிறான் இல்லை நீயும் நல்லா இருப்போம் நானும் நல்லா இருப்போம் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் யார் எப்படி கே கேட்டுக்கிட்டால் என்ன நான் நல்லா இருக்கணும் எனக்கு அதுதான் முக்கியம் நான் நான் ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவேன் அவ்வளோதான் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது அப்புறம் அடுத்தது என்னது என்ன ரோட்டில் ஓடுற பஸ்ஸெல்லாம் எரி யாருக்கு பிரயோஜனம் பஸ் எல்லாம் நெருப்பு வச்சு கொடுத்து காரை உடை சரி அந்த காரையாவது தூக்கி நீ போய்ட எதுக்கு உடைக்கிற சரி கார் உனக்கு இந்த கார் நான் வச்சுருக்கறது உனக்கு பிடிக்கல அவ்வளோதானே என் காரை நீ தூக்கி போயிடு எதுக்கு காரை நெருப்பு வச்சு கொடுத்துறே நீயாவது வச்சுக்கலாமே உபயோகப்படுத்து அதுதான் கவுர்மெண்ட்டு பஸ்ஸை அடிக்கிறது கவர்மெண்ட்டை இதை கொளுத்துறது கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறது யாருக்கு நன்மை நம்ம வரி பணம் தானே எல்லாமே இதுதான் இந்த குரூப் இவங்களாம் அகிதாக ஜத்தாயாய உலகத்தை அழிப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா உக்ரகர்மான சந்தா உக்ரகர்மான என்னென்னா குண்டு போடுறது அதை பண்ணுறது டிஸ்டர்ப் பண்ணுறது ஓட்டு போட வரவனையெல்லாம் வழியிலே வச்சு ஒரு குண்டு போட்டானா நான் ஓட்டு போட வருவான உக்ரகர்மாணஹா உக்ரகர்மான புரியறது பாருங்க பிரபவந்தி பிரபவந்தினால் என்ன அர்த்தம் அதில் வந்து மனுஷனுக்கு இந்த அசுரகுணம் வந்து விடுத்தோன்னா எங்கேருந்து தான் இவ்வளோ சக்தி வருவோம் அசுர சக்திங்கிறோம் இல்லையா தெய்வசக்திக்கும் அசுர தெய்வ சக்தியை டெவலப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அசுர சக்தி சீக்கிரம் வேலை செஞ்சிடும் அதனால் பண்ணுகிறார்கள்